أهل نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مبلله ومن يضلله فلا هادئ له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدن عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يثر وقال النبي عليه الصلاة والسلام خير الدعاء دعاء يوم عرفة صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகர்பு ஆகிய எல்லாம் அல்லாஹூ சுனகு அனைத்து புகழும் முடித்தாகுக அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டியதற்காக அல்லாஹு சுபுத்தா அவனால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதர்ஷிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ண தன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட உயிருமினிய அரசூளு சல்லாஹூஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எந்தெங்கும் உண்டாவதாகலாம் கணேசிற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே மிக ஒரு மாதத்தில் மிக சில தினங்களில் நாம் எல்லாம் நபி சல்லாஹூ அடேஹி சல்லம் அவர்களுடைய ஹதீஸ் மாமின் ஐயாமின் சில நாட்கள் ஒவ்வொரு வருடத்திலையும் இருக்குகின்றது அந்த நாட்களில் அல்லாவுக்கு ஆக விருப்பமான நாட்கள் இந்த குல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப பத்து நாட்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சில அறிஞர்களிடத்தில் ரமதான் மாதத்துடைய பிந்திய பத்தை விட துல் ஹ்ஜா மாதத்துடைய ஆரம்ப பற்றி சிறந்தது என்று கூறுகின்றார்கள் ஏனென்றால் இந்த பத்து நாட்களில் அநேகமான அமல்கள் உள்வாங்கப்படுகின்றது மிக முக்கியமான ஹஜ்ஜுடைய அமல் அதே மாதிரி அம்ராவுடைய அமல் அதே மாதிரி உதையாவுடைய அமல் அரபாவுடைய நோன்புடைய அமல் இன்னொரு என்ன பல அமல்கள் இந்த நாட்களில் வருவதின் காரணமாக வருடத்திலே ஆக சிறந்த தினங்கள் என்றால் இந்த பத்தி தினங்கள் என்று ஹதரத் சூளுல்லாகி செல்லாகோ அடைகையில் செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒன்பது தினங்கள் நபிசல்லாஹூ அடகி வல்லம் அதிகமாக நோன்பு நூற்றதாகவும் ஹதீஷரிப்பட காணக்கூடியதாக இருக்கின்றது மாதத்துடைய முதலாவது சினத்திலிருந்து ஒன்பதாவது தினம் வரைக்கும் நபிசல்லாஹு அடஹஹிவசல்லம் நோன்பு பிடித்திருக்கிறார்கள் ஹஜ்ஜு செய்யாத காலங்களில் நபி அவர்கள் ஹஜி செய்த அந்த அதாவது அரபாவுடைய நாளில் அவர்கள் நோன்பு பிடிக்கவில்லை ஹஜ்ஜு செய்யாத காலங்களில் பத்து நாட்களில் ஒன்பது நாட்கள் நபி அவர்கள் நோன்பு பிடித்ததாக ஹரிஷரிப்பில் வந்திருக்கின்றது சென்ற வாரங்களில் கூட நாம் செவிமடித்திருப்போம் இந்த பத்து நாட்களில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்களை பற்றி அதனால் இன்றைய தினத்தில் அரசாவுடைய நோன்பை பற்றி மாத்திரம் நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்று யோசித்துக் கொண்டோம் பெரியார்களே சகோதரர்களே பொதுவாக அல்லாஹு நமக்கு பல வணக்கங்களை கடமையாக்கி இருக்கிறான் அது தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் ஹஜ்ஜாக இருக்கலாம் தொழுகையுடைய நேரங்கள் சூரிய கணக்கை வைத்து ரமதானுடைய ஹஜுடைய நோன்பு பிடிப்பதும் பெருநாள் கொண்டாடுவதும் அரபோ போன்ற மற்ற அமல்கள் அனைத்தும் கணக்கை வைத்து குரான் அல்லாஹூ சுனஹுவன மிக தெளிவாக கூறுகின்றான் சூரியனை ஒளி மின் பிரகாசமாகவும் சந்திரனை வெளிச்சம் உள்ளதாகவும் நாம் ஆக்கி வைத்தோம் சந்திரனுக்கு பல தங்குமிடங்களை நாம் ஏற்படுத்தி வைத்தோம் விட்டாலும் நீங்கள் வருடங்களுடைய மாதங்களுடைய கணக்கை அறிந்து கொள்வதற்காக அதனால சஞ்சரனை வைத்துத்தான் வருடங்களுடைய மாதங்களுடைய நாட்களுடைய கணக்கை அடையலாம் என்று அல்லாஹூ சுதான கூறுகின்றான் சகோதரர்களே அதே மாதிரி ரமதானுடைய நோன்பாக இருக்கலாம் அந்த ரமதான் மாதத்துடைய பெருநாளாக இருக்கலாம் ஆரம்ப நாடாக இருக்கலாம் அல்லது பத்தாவது தினமான ஹ் பெருநாடாக இருக்கலாம் இவைகள் அனைத்தும் பிறையை வைத்து தான் முடிவு செய்யப்படுகின்றது பிறையுடைய உடைய திரு குரான் அல்லாஹு சுபான முதலாவது ரமதானை பற்றி கூறும் பொழுது பமன் சஹிதமின் குஷரும் யாராவது ரமதான் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்கட்டும் இங்க மண் என்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது மண் யார் அந்த மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் நோன்பு பிடிக்கட்டும் என்று அல்லாஹு சுபான் கூறியதன் காரணமாக அறிஞர்கள் கூறுகிறார்கள் முழு உலகத்தில் உள்ள எல்லோருமே ஒரே நாளில் அந்த மாதத்தை அடைய முடியாது அவ்வாறு முடியும் என்றிருந்தால் மற்ற இடங்களில் போன்று அல்லா நீங்கள் எல்லோரும் என்று கூறியிருப்பான் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ என்று சொன்னதன் மூலமாக சிலர் அந்த மாதத்தை அடைவார்கள் இன்னும் சிலர் அந்த மாதத்தை அடையாமல் இருக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டி யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவரது நோன்பை பிடிக்கட்டும் என்று கூறியிருக்கிறான் மேலான பெரியார்களே சகோதரர்களே நதியுடைய மிக தெளிவான ஹதீசும் அவ்வாறு தான் வாஸ்திருங்கள் அந்த பிறையை கண்ணாத பார்த்தால் நோன்பை பிடியுங்கள் ரமதான் மாதத்துடைய தலைப்புறையை கண்ணால் பார்த்தால் நோன்பை பிடியுங்கள் ஷவ்வான் மாதத்துடைய தலைப்புறையை பார்த்தால் நோன்பை விடுங்கள் இந்த ருயா என்ற வார்த்தைக்கு கண்ணால் பார்ப்பது என்ற அருத்தம் கொடுக்கப்படுகின்றது அதனால அந்த ரமதானுடைய மாதத்துடைய தலைப்பறையை கண்ணா நீங்கள் கண்டீர்கள் என்றால் நோன்பை ஷான் மாதத்துடைய பிறை இருபத்தி ஒன்பதுல நீங்கள் என்ன செய்கிறீர்கள் கண்ணால பார்க்கின்றீர்கள் உங்களுடைய தெரியல அடைக்கும் நபி அவர்களுடைய ஹதீஸ் மேக மூட்டத்தின் காரணமாக உங்களுக்கு பிறை தென்படாவிட்டால் அல்லது ஷா அபான சலாசீன யோமன் ஷாபான் மாதத்தை முப்பது நாட்களாக நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று ஹகரத் சூ அடகி சல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சகோதரர்களே அதனால் அன்று முதல் இன்று அறிஞர்கள் கூறுவது என்பது பார்ப்பதன் மூலமாக இருக்கின்றது என்பதற்காக அழற்றிக் வேண்டிய தேவையே இல்லை நபி அவர்கள் ஏதாவது சொல்லிவிட்டால் கயாம நாள் வரைக்கும் வரக்கூடிய உலகத்தில் உள்ள எல்லா பகுதியினர்களுக்கும் பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கும் இப்பொழுது ஒரு சிலர் சொல்லலாம் நவீன காலத்தில் நிறைய கருவிகள் வந்துவிட்டது அந்த கருவிகளை வைத்து பார்த்து ஏன் முடிவு செய்யக்கூடாது என்று அன்றை நாம் பார்க்கலாம் நபியுடைய காலத்தில் உகது போன்ற மலைகளில் விரோதிகளுடைய நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கு நபி சல்லு அழகி வல்லம் பல நேரங்களில் பல சகாபாக்களை நிறுத்தி இருந்தார்கள் யாராவது மதீனாவை தாக்க வருகிறார்களா என்று பார்ப்பதற்காக பல கட்டங்களில் நிறுத்தியிருந்தார்கள் ஆனால் நபியவர்கள் இருந்து அந்த மதீனா உள்ள பத்து வருடத்திலேயும் திரையை பார்ப்பதற்காக மலைகளில் ஏறி நீங்கள் தேடுங்கள் என்றதாக சொன்னதாக எங்கேயுமே பதிவு செய்யப்படல்ல மைதான பெரியார்களே சகோதரர்களே அதனால ஹதரத் ரசூல் லாஹி சல்லு வாடகை அவர்களுடைய அழகான பொன்மொழி என்ன கண்ணாட பிறையை பாருங்கள் அந்த பிறப்பட்டால் ரமதானை ஆரம்பியுங்கள் ரமதானுடைய கடைசியில் கண்ணால பாருங்கள் அந்த சவ்வால் மாதத்துடைய பிறை பெருநாளை கொண்டாடுங்கள் நோன்பாக இருக்கலாம் ஹஜ்ஜாக இருக்கலாம் அரப்பாவாக இருக்கலாம் இவைகள் எல்லாமே இந்த பிறையை வைத்துத்தான் ஒவ்வொரு வருடமும் இந்த ஹஜ்ஜுடைய காலம் வந்துவிட்டது என்றால் ஒரு சிலர் இந்த சோசியல் மீடியாக்களிலே சில செய்திகளை பரத்த ஆரம்பித்து விடுவார்கள் அங்கே அவர்கள் அரசா கொண்டாடும் பொழுது நாம் எவ்வாறு இங்கே இருப்பது அங்கே அவர்கள் அரசா உதாரணமாக இந்த வருடம் அவர்கள் நாளைய மறுநாள் நியாயத்துக்கிழமை அரசா கொண்டாடு அதாவது நாளைய தினம் அவர்கள் அரசா கொண்டாட இருக்கிறார்கள் நியாயத்து கிழமை பெருநாள் கொண்டாடுகின்றார்கள் அவர்கள் பெருநாள் கொண்டாடும் பொழுது நாங்கள் எப்படி அரசாவுடைய நோன்பை பிடிப்பது அதனால அங்கே எப்பொழுது அரசாவோ அதே தினம் தான் முழு உலகத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரே தினம்தான் அரசா என்று கூறுகிறார்கள் நீரான பெரியார்களே சகோதர்களே அதனால முதலாவது இது சம்பந்தமாக மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஹதி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மிக குறுகிய நேரமாக இருப்பதால ஒரு இரண்டு ஹதீஸ்களை மாத்திரம் நாம் பார்க்கலாம் திருநிதியில் அவர்கள் அறிவிக்கிறார்கள் குறைபென்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை இபுல் அப்தாஸ் ரவி அல்லாஹு அவர்களுடைய அவர்களை சந்தித்து ஏதோ ஒரு விடயத்தை செய்துவிட்டு வரும்படி அனுப்பி வைக்கின்றார்கள் ஹதரத் துறை பிரவியல்லாக அங்கே சிரியா சென்று அவர்களுடைய தேவையை முடித்து கொண்டு அந்த ரமதானுடைய கடைசி நேரத்தில் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள் மதீனாவுள்ள பிறை இருபத்தி ஒன்பது ஆகிவிட்டது அதனத் அப்துல்லாஹிபின் அக்பா பிரதையல்ல அவர்கள்ட்ட கேட்டார்கள் நீங்க சிரியாவுட எப்பொழுது நோன்பு பிடித்தீங்க அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் வெள்ளி அதாவது வெள்ளி பின் நேரம் கண்டு சனிக்கிழமை நோன்பை நாம் பிடித்தோம் கேட்டார்கள் நீங்க மட்டுமா கண்டீர்கள் அங்குள்ளவர்களும் கண்டார்களா சொன்னார்கள் நாமும் கண்டோம் அங்குள்ளவர்களும் கண்டார்கள் அதனால அவர்கள் முடிவு செய்தார்கள் சனிக்கிழமை தான் முதலாவது ரமதான் மாதத்துடைய தடைப்பிறை என்று முடிவு செய்தார்கள் இபனா அபாஸ் ரவியல்லான்னு சொன்னார்கள் இல்ல நாங்க மதீனா சனி பின் நேரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் கண்டோம் தடைப்பிரையை அதனால நாங்க மதீனாவுடன் ரமதானுடைய தடைப்பிறையை அதாவது ரமதானுடைய தலை நோன்பை பிடித்தது ஞாயிற்றுக்கிழமைத்தான் அதற்குறை எல்லாம் கேட்டார்கள் மாதிரியாரதல்லும் அவர்களுடைய முடிவை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க இல்லையா என்ன அவர்கள் செய்தது பிள்ளையா ஏன் அவர்கள் பிடித்தார்களே ஹசரத் அப்துல்லாஹிபுன் அப்பா அல்லா என்று சொன்னார்கள் இல்லல்ல அமரனா ரசூல் அலஹி வசல்லம் எங்களுக்கு நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இப்படித்தான் ஏவி இருக்கிறார்கள் இப்படித்தான் ஏற்கு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இமம் திருமதி ரஹாப்ல தலைப்பே அமைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும் அந்தந்த நாட்டிலே உள்ளவர்கள் அவர்களுடைய நாட்டுடைய பிறையை பார்த்துத்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று ஒரு தலைப்பை இட்டுத்தான் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் அதனால் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரஃபிலு கூறுகிறார்கள் சிரியாவுல மாவியார் அவர்கள் எடுத்தேரம் தலைப்பிறை ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு முதலாவது நோன்பு என்று அப்பா அல்லாஹு அறிவித்திருக்கிறார்கள் இதே மாதிரியான இரண்டாவது ஹதீஸ் அபுதா பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு சகாபி அறிவிக்கிறார் ரமதான் மாதத்துடைய கடைசி நாளில் நாம் பார்த்தோம் நமக்கு அதனால நாங்கள் நோன்பு பிடித்தவர்களாக அடுத்த நாள் காலையை அடைந்தோம் ஒரு பிரயாண கூட்டம் வாகன கூட்டம் என்று வருகின்றது ரக்பண்டா அரபியில வாகனத்தில பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் நாம் நோன்பு பிடித்திருக்கிற நேரசிர காலை வேளையில மசீனாவுக்கு வந்து சொன்னார்கள் யார் அல்ல நேற்றிரவு நாங்கள் தலைப்பிறையை கண்டோம் நபி சல்லாஹூ அடேஹி சொன்னார்கள் நீங்க தலைப்பிறையை கண்டால் நீங்க நோன்பை விட்டு இங்கு பெருநாள் கொண்டாடுங்கள் நாங்கள் மதீனாவுட திரையை காணல அதனால நாங்கள் நோன்புடன் தொடர்ந்து இருப்போம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மூன்றாவது ஒரு ஹதீர் அபுதாவு இரண்டிலேயும் இது போன்ற இன்னும் பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒரு கட்டத்தில் ரமதானுடைய கடைசி தினம் ரெண்டு கிராமவாசிகள் வருகிறார்கள் ஒன்று சொன்னார்கள் யார சூழல்லா நாங்கள் நேற்று இரவு எங்கள கிராமத்தில கண்டோம் சகாபாக்கள் அன்றைய தினமும் நோன்பாளிகளாகத்தான் இருந்தாங்க அவர்கள் முப்பதாவது நோன்பை பிடித்திருந்தார்கள் அவங்க நோன்பு விடல்ல நோன்பு பிடித்தவர்களாக வந்து நபீரத்த சொன்னவுடன் நபி சல்லுகி வல்லம் சஹாபாக்கள் சொன்னார்கள் நீங்க எல்லோருமே நோன்பை விட்டுட்டு பெருநாள் கொண்டாடுவதற்கு சிடுக்கு சென்று விடுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள் சகோதரர்களே இந்த ரெண்டு நாம் பார்க்கலாம் அதாவது வாகனக்காரர்கள் வெளியூரில் இருந்து வருகிறார்கள் கிராமவாசிகள் கிராம பொதுவாக நகரத்துடன் சேர்ந்ததாகத்தான் கிராமம் இருக்கும் அதனால கிராமவாசிகள் ரெண்டு பேர் வந்து சொன்னவுடன் நதியவர்கள் முழு மதியனத்து மக்களையும் நோன்பி விட்டு பிற நாள் கொண்டாடுங்கள் என்று சொன்னார்கள் வாகனக்காரர்கள் இந்த காலத்துல மாதிரி ரொம்ப தூரம் அந்த காலத்தில் ஆறு மைல் ஒரு எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் அவர்களுடைய குதிரையில அல்லது ஒட்டகங்களை செல்வதற்கு ரெண்டு மூன்று நாட்கள் தான் பிடிக்கும் அந்த வாகனத்துல முந்திரண்டு பார்த்தவர்கள் அடுத்த நாள் காலையில வந்து மதீனாவுக்கு நதி சொன்னது அதனுடைய இந்த டிஸ்டன்ஸ் அவ்வளவு பெரிய தூரம் இருக்காது இருந்தாலும் அவர்கள் என்ன சொன்னார்கள் நீங்க வெளியூரில் இருந்து வந்திருக்கிறீங்க அதனால நீங்க கண்டதனால நீங்க நோன்பை விட்டுட்டு பேரநாள் கொண்டாடுங்கள் ஆனால் நாங்கள் மதீனாவுட கான்ல்ல அதனால நாங்கள் மதீனாவுட முப்பதாவது நோன்பை பிடிப்போம் என்று சூழல்லாக உடைகிறது பல்லம் அவர்கள் சொன்ன ஹரீஸ் ஐந்து கிரந்தங்கள்ல புகாரியை தவிர்த்துண்டான முஸ்லிம் அபு தவுது திருமிதி இசை போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் து மீதான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்கே சகோதரர்களே வெளியில உள்ள இன்னும் ஊர்ல நாங்க நினைக்கலாத ரியாது ரொம்ப தூரத்தில் உள்ளது மதீனாவுக்கும் ரியாதுக்கும் தூரம் மதீனாவுக்கும் தமாமுக்கும் தூரம் அங்கிருந்து ஒரே ஒரு இரவோட இரவாக குதிரையிலேயோ வந்து சேர முடியாது ஓரளவு மதியனாவுக்கு பக்கத்தில் ஒரு ஐம்பதோ ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வந்தவர்களுடைய சொன்ன இந்த ஹதீஸ்களை வைத்து தான் அறிஞர்கள் என்ன ஒவ்வொரு நாட்டவர்களும் அந்தந்த நாட்டவர்கள் அவர்கள் பிறையை பார்த்து அவர்கள் அந்த நாட்டுடைய நோன்பை எப்பொழுது ஆரம்பிப்பது எப்பொழுது பெருநாளை கொண்டாடுவது என்று அவர்கள் முடிவு செய்யணும் எந்த அளவுக்கு அறிஞர்கள் ஹைஅாரில் உலமா சவுதியிலே உள்ள மூத்த உளமாக்களுடைய சபை அவர்கள கேள்வி கேட்கப்படுகின்றது வேறொரு நாட்டில் அவர்கள் கண்ட அந்த அந்த நாட்டவர்கள் சௌதியை பலோ பண்ண வேண்டுமா என்று கேட்டதற்கு அந்த அறிஞர்களுடைய சபையே கூறியிருக்கிறார்கள் கடந்த ஆயிரத்தி நானூறு வருடமாக முழு உலகத்தில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு நாட்டிலேயும் அவரவர்களுடைய பிறையை வைத்துத்தான் அவர்கள் நோன்பை ஆரம்பித்திருக்கிறார்கள் அவரவர்களுடைய பிறையை வைத்துத்தான் பெருநாள் கொண்டாடி இருக்கிறார்கள் அதனால நம்முடைய சபையும் அவையே அங்கீகரிக்கின்றது ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும் தூர தூரமான பிரதேசத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும் அவர் அவர்களுடைய உள்ள திரையை பார்த்து அவர்கள் அவர்களுடைய நோன்பையும் பெருநாளையும் தீர்மானிக்கட்டும் என்று அந்த அறிஞர்கள் பத்துவாகவும் கொடுத்திருக்கிறார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே நாம் ஒரு பேச்சுக்கு எடுக்கலாம் பலர்கள் கூறுகிறார்கள் அங்க அரசா கொண்டாடும் பொழுது அங்க அரசாவுடைய தினத்தில நாங்க பிறைய அங்க பெருநாளுடைய தினத்தில நாங்க எப்படி அவங்க ஒரு சிலர் அவங்க பெருநாள் கொண்டாடும் போது நாங்க நோம்புற அதனால நாங்க நோன்பு பிடிக்க மாட்டோம் பெருநாளும் கொண்டாட மாட்டோம் என்று கூறுவார்கள் நிதான பெரியார்களே சகோதரர்களே உலகத்துடைய உலகத்துடைய கால நேரத்துடைய ஓட்டத்தை அல்லா வைத்திருக்கிறான் எங்குமே குரான் ஹதீஸ்லேயோ எங்கேயுமே முழு உலக மக்களும் ஒன்றாக சேர்ந்து தான் நோன்பு பிடிக்க வேண்டும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்று எங்கேயுமே இல்லை அது சாத்தியமே இல்லையே உதாரணத்துக்கு நாங்கள் வைப்போம் உதாரணமாக நாளைய சினம் சவுதியில சனிக்கிழமை அரபாவுடைய சினம் அவர்களுக்கு காலையில அரபாவுடைய நேரம் காலையில் அவர்களுக்கு அரசையுடன் முடியும் அவர்களுடைய அரசாவுடைய நேரம் காலையில ஸ்ட் ஆகி மாலையில முடியும் மாலையில முடியக்கூடிய நேரத்தில் அமெரிக்கர்கள் கெலிபோர்னியாவுடைய உள்ளவர்கள் கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் பின்னால இருக்கிறார்கள் இவர்களுக்கு அரசாவுடைய நேரம் முடிந்தவுடன் இவர்கள் மாலையை அடையும் பொழுது கெலிபோர்னியாக்காரர்கள் அப்பொழுதுதான் காலையை அடைவார்கள் சரி அமெரிக்காவுக்கு அதாவது சவுதிக்கு முன்னாள் உள்ளவர்களை நாம் பார்ப்போமே நாளைக்கு சனிக்கிழமை அவர்கள் காலையில் அவர்களுக்கு அரபா ஆரம்பிக்கும் பொழுது ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் உள்ளவர்களுக்கு சனிக்கிழமை மாலை மேலான பெரியார்களே சகோதரர்களே முழு உலகத்தில் உள்ள மக்களும் ஒன்று சேர முடியாது அல்லாஹூசு அவ்வாறு தான் அமைத்து வைத்திருக்கிறான் அதனால் ஒவ்வொரு நாட்டவர்களும் அவர் அவர்களுடைய தலைப்புறையை எப்பொழுது பார்க்குகின்றார்களோ அதிலிருந்து ஒன்பதாவது தினம் அவர்களுக்கு அரப்பாவுடைய தினம் எந்த அளவு நாம் பார்க்கலாம் கடைசி ஹஜ் நபி அவர்கள் செய்தது பத்திடத்தான் நபி அவர்கள் கடைசி ஹஜ செய்த அதற்கு முன்னாலும் அரசாவுல அரசாவுடைய நோன்பை பிடித்தார்கள் அப்ப ஹஜே செய்யல ஹஜ் கடமையானது ஹிஜ்ரி ஐந்து அல்லது ஆறு அல்லது அதற்கு பின்னால்தான் அதற்கு முன்னால கூட அரசாவுடைய நோன்பை பிடித்திருக்கிறார்கள் அதனால அங்க அரசாவுல கூடும் பொழுதுதான் நாம் இங்க அரசாவுடைய நோன்பு பிடிக்கணும் என்ற அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள சார் ஒரு பேச்சுக்கு அல்லா அவ்வாறு ஆக்காமல் இருப்பானாக கடந்த சில ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னால கொரோனா அதனால ஹஜ்ஜுக்கு ரொம்ப ஸ்டிக் பண்ணி தொன்ன அதாவது அனுமதித்தார்கள் சரி ஒரு பேச்சுக்கு ஹஜ்ஜே அல்லா ஏற்படுத்த கூடாது நாம் ஒரு வாதத்துக்கு எடுப்போம் ஒரு வருடம் ஹஜ்ஜு செய்ய முடியாமல் ஒரு ஏதாவது ஒரு சங்கடம் ஒன்று வந்துவிட்டது அங்க அரசாட யாருமே கூட அந்த நேரத்தில் நாம் அரைய அரபாவுடைய தினத்தில் நன்பு பிடிப்போமா எங்களுடைய ஒன்பதாவது எங்களுக்குள்ள ஒன்பதாவது தினம் தான் அரபாவுடைய தினம் ஏனான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே இதை விட ஆச்சரியம் என்னான்ண்டா மக்கா மதீனாவுட கூட வித்தியாசம் மக்காவுடைய மிகப்பெரிய முஃப்தி ஒரு அறிஞரிட்ட ஒரு வெளிநாட்டுக்காரர் கேட்க சென்றார் உங்களோட பிறையை பார்த்து நாங்க எங்கட நாட்டில் பிற நாள் கொண்டாடிமாம் அவர்கள் சொன்னார்கள் எங்கட பிறைய பார்த்து நீங்க கொண்டாடுவோம் உங்களோட நாட்டுடைய பிறையை வைத்து நீங்க முடிவு செய்யுங்க எங்களுக்கு முன்னாள் நாடுகளை கூட நாங்க பாலோ பண்ணல ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு ரெண்டு வருடத்திற்கு முன்னால சவுதிக்கு முன்னால ஆப்கானிஸ்தான் ரமதானுடைய தலைப்புறையை கண்டார்கள் ஆனால் சவுதி அரசாங்கம் ஆப்கானிஸ்தான்ல கண்டதை ஏற்றுக்கொள்ளல்ல சில வருடங்களுக்கு முன்னால ஒமான கண்டாங்க அதை சவுதி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளல்ல அந்த அறிஞரை கூறுகிறார் எங்களுக்கு முன்னால கண்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதனால் நீங்க உங்களோட நாட்டில் எப்பொழுது காணுகின்றீர்களோ அதையே உங்களோட தரைப்பிரையாக எடுத்துக் கொள்ளுங்க எந்த அளவு கண்டா அது நிஹாயா என்ற சரித்திர கிச்சாபில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஹிஜிரி பத்துல சூளுல்லாஹி சல்லு அடைகம் மக்காவுக்கு அஜிக்கு வந்துட்டாங்க மக்காவுல வெள்ளிக்கிழமை அரசாவுடைய தினம் சனிக்கிழமை பெருநாளுடைய தினம் அதே ஹிஜி பத்துல மகிதாவுல ஞாயிற்றுக்கிழமை தான் பெருநாள் கொண்ட கொண்டாடினார்கள் ரமதானுடைய பிறை வேண்டும் என்றால் மெசேஜ் கொடுப்பது சிரமம் ஒரே இரவோடு இரவாக மெசேஜை அனுப்புவது என்பது இலகுவான காரியம் அல்ல ஆனால் டைம் இருக்குது முதல் துறையை கண்ட உடனே முடிவு செய்யலாம் எப்பொழுது என்று சொல்லி அதே மாதிரி பத்தாபா புரா போன்ற கிரந்தங்கள்ல அதாவது நபியவர்கள் ஹஜ்ஜி செய்த அந்த கடைசி பத்தாவது வருஷத்துல மக்காவுடைய நபி அவர்கள் சனிக்கிழமை பெருநாள் கொண்டாடினார்கள் மதீனாவுட் ஞாயிற்றுக்கிழமை பெருநாள் கொண்டாடி அல்லோனா அவ்வாறு தான் அமைத்து வைத்திருக்கின்றான் இந்தந்த நாடுகளில் யாரு அந்த மாதத்துடைய தலைப்புறையை காண்கின்றார்களோ அந்த தலைப்புரை பார்த்த ஒன்பதாவது தினம் தான் ஆரப்பாவுடைய தினம் சில நேரில் சில நேரங்களில் இரண்டு நாட்கள் கூட வித்தியாசம் ஏற்பட்டிருக்குது எங்க நாட்டில் கூட ஒரு சீர சொல்லுவாங்க வித்தியாசம் அல்லாஹு சில நேரங்களில் ஏற்பட்டிருக்கு எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி மாதம் பதினோராம் தேதி சவுதியில புதன்கிழமை அறிவித்து விட்டார்கள் இந்தியிலிருந்து ஒரு மாதம் புதன்கிழமை பதினோராம் தேதி சவுதியில பெருநாள் என்று அறிவித்து விட்டார்கள் பாகிஸ்தானை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அதாவது ஐயூப் ஹான் என்று சொல்லக்கூடியவர் சவுதியில புதன்கிழமை பதினோராம் திகதி அதனால பாகிஸ்தான் பனிரெண்டாம் திகதி வியாழக்கிழமை பெருநாள் என்று அறிவித்து விட்டார்கள் ஆனால் அந்த புதன்கிழமை மாலை அவர்கள் பிறை பார்க்கின்றார்கள் பிறை தெளிப்படவில்லை ஆட்சியாளர் அறிவித்து விட்டார் வியாழக்கிழமை பனிரெண்டாம் திகதி பெருநாள் என்று ஆனால் உளமாக்கல் சொல்லிவிட்டார்கள் இங்கு தென்படல்ல அதனால வெள்ளி கிழமை பதிமூணாம் தேதி தான் பாகிஸ்தான் பெருநாள் என்று அறிவித்த ஏற்பட்டு அதில் உள்ள அந்த அறிஞர் மௌலானா மௌதூதி ரஹ்மகுல்லா உட்பட அவர்களையும் ஜெயிலில் அடைத்ததாக சரித்திரம் கூறுகின்றது அதற்கு பின்னால்தான் அல்லாம மூசா பாசி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இது சம்பந்தமாக ஒரு கித்தாபையே அநேகமாக எங்கள தூரமான பிரதேசங்களுக்கு ஒரு நாள் வித்தியாசம் ஏற்படலாம் சில நேரங்களில் இரண்டு நாட்களும் வித்தியாசம் ஏற்படலாம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நடந்த வைத்து அவர்கள் அதாவது என்று அரபியில ஒரு கிசாபை எழுதியிருக்கிறார்கள் மீதான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால எத்தனையோ விடயங்கள் பேச வேண்டிய விடயம் இருக்குது ஆரபாவுடைய ஒரு சுண்ணத்தான நோன்புத்தான் பிடிக்கிறது ரொம்ப நல்லம் பிடித்தால் நிறைய நன்மைகள் கூலிகள் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் மக்களுக்கு மத்தியில இந்த சின்ன கருத்தை பரப்பி அங்க அரசா இருக்கும் இங்கேயும் அரசாடையும் அதே தினத்தில்தான் பிறநாளை கொண்டாடணும் இந்த அதாவது கண்டுபிடிப்புகள் மக்களுடைய அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோனும் என்று சொன்னால் குரான் ஹரீஸ் எங்க போவது குரான ஹதீச நூத்துக்கு நூறு நாங்க நம்பணும் சில பேர் எங்க அறிவுக்கு படாது எங்களுடைய புத்திக்கு செலவேறப்படாது நாங்கள் பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கூட கொடுத்து அல்லது விஞ்ஞானிகளுடைய கருத்திற்கு அல்லது ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்துக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து குரான் ஹதீஸ் உடைய வந்த அந்த விடயங்களை நம்ம மறுத்தோம் என்றால் அல்ல பாதுகாக்கணும் நம்முடைய ஈமான் ஆட்டம் கண்டுபோடும் உண்மையிலேயே முஸ்லீம் என்றால் இஸ்லாம் என்றால் அதனுடைய வரை என்ன அல்இா அத்தூலி அம்ரில் முஸ்லிம் என்றால் இஸ்லாம் என்றால் வரை விளக்கம் என்ன ஏவக்கூடிய ஏவுதலுக்கு தடுக்கக்கூடியவனுடைய தடைகளுக்கு முழுமையாக வழிபட்டு கட்டுப்பட்டு நடப்பது தான் இஸ்லாம் முஸ்லீம் என்றாலே வழிபடக்கூடியவன் குரான் ஹதீஸ் நமக்கு முன்னால் மிக தெளிவாக இருக்குகின்றது மேலான பெரியார்களே அன்றிற்குரிய கனவாங்களே சகோதரர்களே அதனால் நபியுடைய காலத்தில் அந்த சிறியா ஒரு நாட்டோடு சேர்ந்த ஒரு நாடு அந்த அவர்கள் ஏற்றுக்கொள்ளல அந்த அரபு நாட்டுடைய அறிஞர்களே பத்துவா கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தூர தூரமான பிரதேசங்களில் உள்ளவர்கள் அவரவர்களுடைய நாட்டிலே காணக்கூடிய பிறையை வைத்து நோன்பை பிடிங்கள் பிறையை வைத்து நோன்பை விடுங்கள் பிறையை வைத்து உங்களுடைய வணக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறியதற்கும் ய இத பெரிய பிரச்சினையாக ஆக்காமல் அல்ஹமதுல அமைதியாக நாடு போய்கொண்டிருக்கிறது இந்த சில நேரங்கள்ல கவலை இந்த சோசியல் மீடியாவோட ஏதாவது உதாரணமாக ரஜப் மாதம் வந்து விட்டது என்றால் பற்றி பிரச்சனை ஷாபான் மாதம் வந்து விட்டது பராத்தை பற்றி பிரச்சனை ரமதானுடைய பெருநாள் வந்து விட்டது என்றால் சொல்லுவதா அல்லது அதாவது வெளியில பாக்குல கிரவுண்ட்ல சொல்லுவதா என்று பெரிய பிரச்சனை மீதான பெரியார்களே சகோதரர்களே கடந்த காலங்களில் இந்த பிரச்சினையை வைத்துத்தான் எங்கள பலர்களுக்கு பலவிதமான நஷ்டங்களும் ஆபத்துகளும் அந்த ஈஸ்டர் சண்டே டைம்ல பல நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் அப்பாவிகள் அடைக்கப்பட்டது பிடிக்கப்பட்டது சேதம் விளைவிக்கப்பட்டது எங்களுக்குள்ள இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை மேலான பெரியாரளே அன்பிற்குடைய கனவான்களே சகோதரர்களே அதனால மிக முக்கியமான இந்த பத்து நாட்கள் அரப்பாவுடைய தினத்தில து ஆபூலாக ஒரு தினம் சொன்னார்கள் ஆக சிறந்தது அரப்பாவுடைய தினத்திலே கேட்கப்படக்கூடிய து ஆனங்களிலே ஆக சிறந்த தினம் பெருநாளுடைய தினம் பல நாட்களாக இதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருப்போம் அதனால் அந்த தினங்களில் நாம் அமல்களில் ஐபாதத்தில் வணக்கங்களில் முடியும் என்றால் அரபாவுடைய திரைத்தான நோன்புகளை பிடிப்பதில் அதே மாதிரி ஆரம்பம் தக்பீரை பற்றிய குரானிலேயும் இந்த தக்பீருடைய நாட்களில் ஹதரத் அப்துல்லாஹிபுமர் மதீனாவுடைய மாக்கத்துக்கு சென்று இந்த அளவுக்கு சத்தமா தக்பீர் சொல்லுவார்கள் என்றால் மதீனாவுடைய மாக்கத்தை எதிரொலிக்க கூடிய அளவுக்கு சத்தம் அதனால பள்ளியில பரவான தொழுகையே சொல்ல உடனேயே நாம் சொல்லி தந்தால் மட்டுமல்ல தக்பீன் நாங்க தனியா தொழுதால் சுண்ண தொழுதால் வீட்டில தகச்ச தொழுதால் வீட்டில குஹா தொழுதால் வீட்டில் எங்கட பெண்மணிகளை சொல்லுவோம் எங்க பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் குரான் ஊதினால் அடைந்தால் மாலையை அடைந்தால் இரவு இல்லத்திர பல கட்டங்களில் சூளுல்லாஹே சல்லு அடைகம் இந்த தீரை சொன்னதாக ஹதிஸ்ரம் வந்திருக்கிறது அல்லாஹூ அக்பர் அல்லாஹுடைய சங்கநாதம் எங்கட ரை உற்சாகமாக சொல்லுவோம் ஆனந்தமாக சொல்வோம் மகிழ்ச்சியோடு சொல்லுவோம் அந்த அரசாவுடைய தினம் காலையில் இருந்து மிக முக்கியமான ஒரு சுகத்தில் கூறியிருக்கிறான் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதுநாளுடைய தினமாக இருக்கலாம் அமலாக இருக்கலாம் அமலாக இருக்கலாம் இந்த போர் அமல்கள் இந்த நாட்களிலே மிக விசேஷமாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது நாமும் செய்வோம் வீட்டில் உள்ள நம்முடைய பெண்களையும் ஆர்வமூட்டுவோம் நம்முடைய குழந்தைகளை உற்சாகப்படுத்தி ஆன்மீக துறையில் அவர்களை இன்னும் ஆர்வம் ஊட்டி அல்லாவுடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லா நம்